நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜய் ஆனந்த் நான் உங்களுக்கு சொல்ல போற கதை என்ன தெரியுமா தோற்பவனே வெற்றி என்னது தோற்பவனே வெற்றி வழக்கமா ஜெயிக்கிறவங்கள தானே வெற்றி தோற்பவன் எப்படி வெற்றி எப்படின்னு பாப்போமா ஒரு ஊர்ல ஒரு பெரும் பணக்காரர் இருந்தார் அவர் எப்படி பணக்காரர் ஆனா தெரியுமா அவர் அவ்வளவு பெரிய புத்திசாலி தன்னுடைய புத்திசாலி உழைப்பாலையும் அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு அந்த சொத்து எல்லாத்துக்கும் அடுத்து வாரிசு யாரு அப்படின்னு சொல்லிட்டு மரணத்திற்கு பிறகு இந்த சொத்து யாருக்கு போய் சேரணும் வருதோ அவனுக்கு தான் என்னுடைய சொத்து வச்ச அவர் இப்படி எழுதினாரு அப்படின்னா தன்னுடைய பசங்க வந்து சொத்தை அனுபவிச்சா மட்டும் நினைச்சாரு ரெண்டு பேருமே வந்து குதிரையை நகர விடாம இழுத்து புடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா தன்னுடைய குதிரை வேகமா போய் போட்டியில ஜெயிச்சிருச்சுன்னா சொத்து கிடைக்காது தன்னோட குதிரை தோக்கணும் அப்பதான் வந்து தனக்கு சொத்து கிடைக்கும் அதனால ரெண்டு பேரும் குதிரையை வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டாங்க நகர விடாம போட்டி போட்டி முடிவுக்கு வரவே இல்ல இப்படி பல நாள் போட்டியை ஏற்பாடு பண்ணாங்க ரெண்டு பேரும் குதிரையை நகர விடாம இழுத்து பிடிச்சுக்கிட்டாங்க குதிரை நகரவே இல்ல அதனால போட்டி முடிவுக்கு வரவே இல்ல இப்படி திரும்ப திரும்ப நடந்துட்டே இருந்தது அப்போ அந்த ஊருக்கு புதுசா ஒரு மனிதர் வந்தார் அவர் வந்து விஷயத்தேள்விட்டார் ஓஹோ இப்படி ஒரு போட்டி நடத்தணுமா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்னு சொன்னார் சொன்ன உடனே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஓடி போய் குதிரையில பாய்ந்து ஏறி குதிரையை வேக ஓட்ட ஆரம்பிச்சாங்க அது எப்படி எவ்வளவு வேகமா குதிரையை ஓட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்க தோக்கிற குதிரைக்காரனுக்கு தானே சொத்து கிடைக்கும் அந்த புத்திசாலி மனிதர் சொன்னபடி தம்பி ஓட்டுனா குதிரையை எடுத்துட்டு வேகமா ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா அந்த புத்திசாலி மனிதர் தன்னுடைய பசங்களே வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் நினைச்சாரு வேற ஒருத்தர் சொல்லிதான் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோங்க சரியா